அவருடைய அது அப்படையே உறுதுணையாக இருந்து வருகின்ற எங்களுடைய மனோகரனுக்கும் வழக்கு தெரிவித்துக்கொண்டு வந்து கேட்டு மேல்கின்ற அருமையான தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லோருக்கும் எனக்கு எனக்கு தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது நாம் பெரிய பிராணத்திலே அப்போதடிகள் அவருடைய வரலாற்றை என்ன இருக்கிறோம் நாம் அம்மையாருடைய வரலாற்றை நிறைவுப்படுத்தி இப்பொழுது அப்பூதியடிகள் நான் வரலாறு தெரியும் அடிக்கடி நான் சொல்வது போல சேக்கடார் வடி நாம் அறிகின்றதுதான் மிகச் சிறப்பு வரலாறுக்காக தெரியுது இல்லைன்னா நம்ம ஆர்ம நாவலர் பதிப்பில் என்று போட்டு அந்த வரலாற்றை சுருக்கமாக எழுதி ரெண்டு ஒரு கருத்துக்களை அவர் நல்ல இதனால் இந்த தெரியும் என்று எழுதி அந்த சூசனம் நாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பொழுது நாம் சேக்கடாருடைய வழி நின்று எண்ணுவோம் தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பரு ிய போடின் பாறார் எல்ல தவத்தின் மிக்கார் ஆண்டவர் அறிமுகப்படுத்துவதற்க அது அது அவருக்கு தனித்தன்மை நீரை நம்ம தில்லி கடைச்சிட்டு போய் கொண்டு வர்றார் தாண்டவம் புரியவல்ல தம்பி ரானாருக்கு எல்லா அருமையா தில்லை பெருமான் மணி பேனா நாலு பத்து நாலே ஆறு அல்லவா திறந்திருக்கும் பெரும்பாலும் எல்லாரும் போய் இந்த நேரத்திலேயும் பார்ப்பாரு பார்த்துட்டா திரும்ப வந்து அந்த அஞ்சரை அஞ்சு மணிக்கு மேலே திறப்பட்டுட்டாங்க அந்த ஆறுக்கு தீபாவளி ஆனா தான் அந்த நேரத்தில் அதனால அது முன்னாள் பொழுது திறந்திருக்கும் நீங்க அப்படியே பார்த்தோம்னா பெருமானையும் கண்டு வரலாம் மகிழ்ச்சி அல்லவா அப்படி தாண்டவம் புரியவல்ல தம்பிரான் அன்பரு அப்படிப்பட்ட பெருமான மிகுந்த அன்பர் இப்ப நாம் சொல்ல போகின்ற அன்பர் போழின் பாழாரம் நல்ல போல் புகழ் வாழாதார் தன்னோவார் தம்மை திருவள்ளுவர் அப்போதையில் புகழ் வாழ்ந்தார் சொல்லுவேன் நாமெல்லாம் வாழ முடியும் தான் வாழ்வுன்னே பேரு புகழ்பட வாழாதார் ஊறச் சொல்லி குற்றம் இல்லை தன்னோவார் உன்னைத்தான் வந்துக்கணும்ப்பா நீ செயற்கறையை நன்மையான செயல் எல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா எல்லாம் போல் வரும் நீ ஒன்றும் செய்யலை வரல என்னவா ஆனால் புகழ்பட வாழாதா தன்னோவார் தம்மை இகழ்வாரி நோகதேவன் மற்றவங்களாம் உனக்கு வந்து என்ன ஒரு மனுஷனாயா என்று சொல்லும் அந்த மாதிரி சொல்ல முடியாது நீ ஏன் வச்சுக்கிட்ட அப்பா வச்சுக்கிட்ட அது மாதிரி இங்கே இந்திய புகழின்பாலா இவர் நல்ல புகழ்மிக்கவர் இருபத்தி நாலு அதிகாரம் போல் அல்லது காரணம் ஏற்கனவே அப்புறம் அடுத்தது ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்து அவர் அறியாமுன்னே காந்தல் காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார் ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்து அவர் அறியாமுன்னே அது நாமக்கர் சொன்ன அந்த ஒரு பெயர் அப்படியே கேட்டிருக்காரு அவர் வாழ்ந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கார் அப்படி அது கண் கண்ணால் பார்த்த அன்பு கண்ணால் பார்க்காத முன்னையே அவர் மீது அன்பு கொண்டிருந்தான் காந்தகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார் கலந்த அன்புணர் காதல் கசியோடு கலந்த அன்பில் சொன்னாரு அது மாதிரி அந்த அன்புங்கிறது ஏதோ கொண்டு வந்து ஒருவர் இறக்குமதி பண்ணல இந்த உயிரோடு கலந்து அப்படி கலந்த அன்பினராய் உள்ளார் அப்புறம் அருமையான அமைப்பு இப்படி இவையெல்லாம் அமையணும்னு சொன்னா நல்ல பண்புகள் இருக்கணும் ஒரு பக்கம் அடிக்கடி சொல்லி ஒரு பக்கம் நல்ல பண்புகள் இன்னொரு பக்கம் அருமையாக பெருமான்மீது இருக்கிற அன்பு இந்த இரண்டும் சேர்ந்ததுன்னு அவர் அடியவர் அடியவர் ஆகிய களவு என்னென்ன களவு என்ன மனதனாலே இது அந்த பொருளை இந்த பொருளை எடுத்துக்கொண்டு வருது களவுனா நாம போய் தெருவதுன்னு வெளி வெளிப்படையா தீதி பெரு பொருளை கள்ளத்தால் கல்வியை திருவள்ளுவர் நீ எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் தெரியுது எடுத்துகிட்டு வந்தால் தான்ப்பா போலீஸ் பிடிக்கும் எங்கள் திருவள்ளுவர் நினச்சாலே பிடிச்சி போயிரு அப்படின்ட்டு வரலாம் என்ன என்ன பண்ண நேற்று என்ன அப்படியே போகும்போது அந்த செல்வத்தை பார்த்தியா பார்த்த அது பூராமெண்டா தேவை தான் நினைச்சியா நினச்சே இல்லையால உள்ள போனாலே உள்ளத்தால் உழலும் தீவியும் பிற பொருளை கள்ளத்தால் கல்வியும் பண்ணும் இந்த மாதிரிலாம் எங்கேயாவது எந்த மொழியிலையாவது இருக்குதா அருமையாக அந்த திருக்குறளை ஒரு பக்கம் அருமையாக படித்து நல்ல அருமையாக சிவபிராணம் போன்ற நல்ல அருமையான அந்த புண்ணிய நூலி படித்துட்டோம்னா ஆன்மா ஒரு பக்கம் ஒழுக்கத்தோடும் இன்னொரு பக்கம் பெருமானுடைய அருளோடும் அப்படி அளர்ந்து ஒரு கால இலையில் பெருமான் திருவிழா சேர்ந்துருவோம் களவு பொய் பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அரம்பிர செய்யாமை செய்யாமி நன்றி திருவள்ளுவர் இந்த பொய்யாமை என்ற அறத்தை நீ உன்னுடைய உள்ளத்துக்கு பொருந்த பொய்யாது அல்லவா சுமையம் அது அடுத்தரை ஏமாத்துறதுக்காக இல்லாமல் பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அறந்திர செய்யாம செய்யாம நின்று வேற செய்யவே தேவையில்லப்பா சாமி வேற யாரும் செய்ய தேவை அதை செய்ய தேவையே இல்லைப்பா என்ன செய்யாம இந்த பொய்யாமைய ரெண்டு தரம் சொன்னார் செய்யாமையை ரெண்டு தரம் சொன்னார் அதை விளக்குறாரு இந்த விளக்கிற பகுதியே அறிவிப்பாடு ஏயா ரெண்டு தரம் ஏன் பொய்யாமனு சொல்லி ரெண்டு தரம் செய்யாம சொன்னார் முன்னையது அறத்தின் மேற்று பின்னையது துணிமின் மேற்று என்ன வழங்க படிக்கணும் வழியில் போகிற மேலே படிச்சுக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் திருக்குழுக்கலாமா முன்னையது செயலின் மேற்று ஏனையது என்ன அப்போ பொய்யாமை அவ்வளோ சிறப்புங்கிறீங்க ஆமையா இந்த நிமிஷத்தில் இருந்தே பொய்யாமை செய்யும் அது அந்த தூண்டுதான் அரம்பரை செய்யாமல் செய்யாம ஐயா இந்த ஒன்று மட்டும் செஞ்சால் போதுங்கிறார போதுமா ஐயா போது பண்ணார் இல்லை போதுமானு அதான் செய்யாமே செய்யாம துணிவிட வேண்டான்னா உன்னது இடைவிடாமே மேற்று ஏனையது துணிவின் மேற்று இந்த மாதிரிலாம் உரையை எங்கேயா இருக்குது இதுக்கு மேலே என்னையா உரையவன் சொல்ல போகிறான் ிய சொல்லால் விரித்து பொ விலங்க சொல்லுதல் வல்லாரியார் வள்ளுவர் அல்லால் என்று திருவள்ளுவர் மாலை அதே போல பரிமையலக சுருங்கிய சொல்லால் செய்து பொருள் விலங்க உரைத்தல் வல்லாரியார் பருமையலகர் அல்லார் என்று கூட எழுத ஆரம்பிக்கிறது திருக்குறள் கூட முருகா எனவே கடவு பொய் காமம் காம்கிறது சித்தின்பமாய் மட்டுமல்ல பிறப்புரலை விரும்புதலும் கூட அல்லவா அது காமம் அப்புறம் கோபம் கோபம்ின ரொம்ப இருந்து மற்றவங்களுக்கு கெடுதல் மட்டும் இல்லை நமக்கே கெடுதல் பாரு இன்னைக்கு கூட ரொம்ப கோபம் வந்தா பிளட் ப்ரெஷர் வந்துடும் ஊறானுக்கு வந்து பொறுத்த அந்த சினத்தினால காஞ்சி காஞ்சி நான் ஒரு சொல்லுவாங்க அதோடு கூட உனக்கே ரத்த கொதிக்க வந்துடும் சினத்தை பொருள் கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைவிடையாதே ஐயா அந்த கோம் இருந்ததுன்னா அவனுக்கு கேடு வருங்கிறது அது எப்படினாரு ஏன்னா நீ கையில் கை இருக்கா இருக்குது நிலம் இருக்கா தரை இருக்கா இருக்குது இதை அடித்தா இப்படி அடித்தா அடி தானாக வருங்கிறது தெரியுமில்ல இதுக்கு போய் யாராவது சொல்லுவேன் ஐயே கையிலேருந்து இப்படி சத்தம் கேட்கும் அடிதான் இது அடிதான் இல்லை அந்த நிலத்தரைந்தான் கைவிடையாதட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்படி வைக்கணும்னு சொன்னால் நமக்கு சமயத்தில் இப்படி வைச்சாலும் வச்சுருவோம் நீங்கள் நிலத்தறிந்தான்னு சொன்னால் இது நிலந்தான் அது நிலந்தான் அங்கே நிலந்தா அங்கே நிலைந்தான் நீங்கள் எங்கே வைச்சாலும் கூட நில நிச்சயமாக தான் கை வச்சிங்கன்னு நடத்தம் அதான் நிலத்தறைந்தான் கைப்படையாத எவ்வளோ நுணுக்கமான கருத்து இல்லைங்களா நீங்கள் ஒரு பொருளை இடத்துல அரைந்தான்னா நீங்கள் சமயத்தில் தவறியும் போடலாம் இல்லைங்களா நீங்கள் இங்கே தென்னு தவறுதுன்னு நீங்கள் இங்கே அறிஞ்சாலும் நிலந்தா அங்கே அரைஞ்சாலும் நிலந்தா அங்கே அறிஞ்சாலும் நிலந்தான் அதான் நிலத்தறிந்தான் கைப்படையாத இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஆனால் ஒன்று திருக்குறளை மட்டும் ரொம்ப அழா படித்து இன்னொரு பக்கம் அருமையா சிவநெடியும் இடாமல் பிடிச்சோம்னா நிச்சயம் மேலே போகும் செல்வர் சிவப்புறத்தில் அங்க எங்க இருப்பார் உளார் சிவநெடி கீழ் அவர் எப்படி இருப்பார் பல்லோடு ஏற்ற பணிந்து உளார் சிவ சிவ ஆகவே முதலிய குற்றம் காய்ந்தார் பலமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் இல்லத்தில் இருந்தவர் மணிப்பால் உள்ள அளவைகள் நிறைகோள் மக்கள் ஆவோடு மேதி மற்றும் உளவெலாம் அரசின் நாமம் சாற்றமோடு பெயர் என்ன வச்சாருனாரு வீட்டுக்கு பேர் திருநாவுக்கரசு கொண்ட மனைவிக்கு பேர் திருநாவுக்கரசு பெரிய பேரு திருநாவுக்கரசு இரண்டாவது பையன் பேர் திருநாவுக்கரசு மூணாவது பாப்பா புண்ணு திருநாவுக்கரசு அதெல்லாம் திருநாவுக்கரசுங்களா அப்படி எல்லாம் திருநாவுக்கரசுங்கிற பெயரே வச்சுட்டாங்க அவ்வளவு ஆர்வம் வடிவு தாம் காணாராயும் சரி அவரோட ரொம்ப பழகினார இல்லை அவரையே கண்ணில் கூட பார்க்கல அவருடைய அந்த அருண் செயலையும் அந்த பண்பையும் கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே இந்த அளவு ஈடுபாடு கொண்டாராம் அதனால வடிவுதாம் காணாராயும் அப்படி இருந்தோம் எப்படி அன்பு மேல் அன்பு ஏற்பட்டதுனாரு மண்ணு சீர்வாய்க்கின் வேந்தர் அடிமையும் அவர் அந்த பெருமானத்தில் எப்படியெல்லாம் பணிவாக இருந்து பெருமானி வணங்குவார் இல்லை அந்த அந்த அடிமையும் தம்பீரானார் அருளும் பெருமானும் அவருக்கு அவரவது அருள் செய்தார் இவருடைய அடிமையும் மிகச்சிறப்பு பெருமான் செய்த அருளும் மிக அருமை அடிக்கடி சொல்ற பாட்டுதான் என்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் என் மனத்தில் இருக்க என்றான் இமேவர்கண்பன் திருப்பா திருப்புலியோ தோன்றா துணையாய் இருந்தனர் எனக்கு மட்டுமா அடிவங்களுக்கே இருந்த அருமையாக வடிவுதாம் காணாராயும் அடிமையும் தன்னை அடிமையாக்கி கொண்டு வாழ்ந்தாராம் தம்பிரானால் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படி நிகழ் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறமையால் வாடும் நாளில் பாருங்க இவை எல்லாம் இருக்கும்படியாக மடங்கள் பல மடங்கள் அமைச்சிருக்காரு அதோடு கூட தண்ணீர் பந்தர்கள் எல்லாம் பந்தர்கள் ஒரு ஒரு தண்ணீர் பந்தல் இல்லை ஆங்காங்க இங்க ஒரு தண்ணீர் பந்தல் அங்கே ஒரு தண்ணீர் பந்தல் இங்கே இப்படி தண்ணீர் பந்தலா வச்சிருப்பார் ஒன்னு ரெண்டு அப்படி வச்சு பந்தர்கள் என்றால் பல தண்ணீர் பண்ண பந்தல் வச்சிருக்கார் இல்ல பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில் நல்ல அருமையா அறத்தாற்றி ஆற்றுகிறார் இல்ல அப்படி அறத்தாட்டியில் வாழ்க்கை ஆற்றி வருகின்ற பொழுது பொறுப்பறையின் மடப்பிடியின் உடன்புணரும் சிவக்கழிற்றின் திருப்பழனம் பணிந்து திருப்பழனத்தை வணங்கி பணி செய்த திருநாவுக்கரசர் ஒரு படு காதலில் பிறவும் உடைய விரதம் பதிவணங்கும் விரிப்பினுடன் திங்களூர் மறுங்குபடி மேுவார் அருமையா திருப்பழனத்தை வணங்கிவிட்டு நேராக இங்கே வராதான் எது திங்களூருக்கு வராதான் இந்த திங்களூர் தான் அப்புதிரியாவுடைய ஊர் அது அந்த ஊருக்கு வந்தாராம் வரவேற்பா வந்தால் அது என்ன செய்யிருக்காருன்னா ஒரு தண்ணீர் பந்தல் வச்சுருக்கார் யார் அப்புதிரியா தண்ணீர் பந்தல் எங்கே வைக்க வேண்டும் என்பதை கூட போறபோக்கில் சொல்லி வச்சுருக்க எங்கே வைக்கணும் எங்கேயாவது ஒரு ரெண்டு மூணு தெரு சந்திக்கிற இடத்துல அதில் ஒரு நாலு வீடு தாண்டி அங்கேருந்து ஒரு வளைஞ்சி இருக்குது அது பிறம்படிய நுழைஞ்சி அங்கே இருந்து அந்த மூளையில் இருக்குயா அப்படின்னா எவன் போய் அங்கே போய் தண்ணி சாப்பிட போகிறான் வடப்பாயா வேற எங்கேயா சாப்பிட்டுக்கலாம் போய்யா அப்படின்ட்டு போகணும் இப்போ எப்படி வைக்கணும்னு கேட்டாலே நல்ல பலரும் போக்கும் வரவும் புனர்மிலா புண்ணின் மாதிரி நல்ல போக்குவரத்து பெறுகின்ற எல்லாம் நல்ல அருமையான அந்த ஜனங்கள் முன் போயும் வரும்படியானு இருக்கிற அந்த இடத்துல அந்த இடத்துல வைக்கணும் அப்போ தான் பலருக்கும் பயன்படும் எங்கேயோ மூளையில் அந்த சந்தையில் இருக்கிறவங்களுக்கு தான் பயன்படும் ஆளாயில் சாணம் சேலவோனியா வழி கரையில் தான் எப்போ பார்த்தாலும் ராத்திரி கூட கூட நாலு பேர் போயிட்டே இருப்பாங்களாம் அப்படிப்பட்ட நல்ல தெருவில் எல்லாரும் அந்த போக்குவரத்து புரிகின்ற இடத்துல தண்ணீர் பந்தல் வச்சாலும் ஆகவே தண்ணீர் பந்தல் எங்கே வைக்கணுங்கிறதையும் போற போக்கில் சொன்னார் வழிகரையில் அருளுடையார் உடமனைய தன்னளித்தாய் அந்த தண்ணி பந்தல் எப்படி இருக்கும்னாலும் போய் நீங்கள் தண்ணி வாங்கி சாப்பிட்றது மட்டும் அந்த உள்ள நுழைஞ்சாலே அப்படி தெரியுது தெரியலன்னு நல்லா திட்டணும் அப்பா எவ்வளோ வெயில்ப்பா ஐயா தண்ணீர் தான் உட்காருங்க உட்காருங்க எங்கேயோ ரொம்ப தூரத்தில் வந்துடுங்க நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பையன் வருவாங்க ஐயா சாப்பிடுங்கயா அப்படின்னு அப்படி பண்போடும் அன்போடும் கொடுப்பாங்களாம் அப்படி ஆளவில் சாணம் சில ஒழியா வழிகரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் நல்ல யானிகள் எல்லா ஊட்டத்துலையும் எப்படி அன்ப இருப்பார் அது போல இங்கேயும் எல்லா வருகின்ற அத்தனை பேரும் தாய்மார் வந்தாலும் ஆடவர் வந்தாலும் இளைஞர் வந்தாலும் முதியவர் வந்தாலும் அத்தனை பேரும் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட அருமையான தண்ணீர் பந்தம் உருவேனில் பரிவகத்தில் குளம் நிறைந்த நீர்த்தளம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் உள்ளே போய் தண்ணீர் சாப்பிட்டு உக்காந்தீங்கன்னு சொன்னால் அநேயமா அந்த இடத்துல அடக்கடகுது போப்பா இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி இங்கே இருந்துட்டு போடுவோம் என்று அப்படியெல்லாம் ஆட்படுத்துமா தங்குவதற்கு பரப்பினதாய் பால மரவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்தணிந்தார் அந்த தண்ணீர் பந்தல் நம்ம நாவுக்கரசர் அந்த பக்கம் போறது வந்தாராம் வந்தணிந்த வாகீசர் மந்த மாறுத சீத பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பாத்தருளி சிந்தவிய புற வருவார் திருநாவுக்கரசனும் பேர் சொந்த முற வரைந்து அதனை தாம் கண்டார் தண்ணீர் பந்தல் வைத்தவர் மட்டுமல்ல அந்த தண்ணீர் பந்தல் வைத்த இடத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் அல்லவா அங்கே வந்து தண்ணி பானையிலையும் திருநாவுக்கரசு அப்புறம் நீர்மோர் அதுவும் தண்ணீர் பானக்கம் அதுலேயும் தண்ணீர் அங்கே உட்கார்றது இடம் இருந்த இடத்து அந்த இடத்துல அதில் திருநாவுக்கரிசு இப்படி எங்கே பார்த்தாலும் அந்த பெயரையே யோசிச்சா ஏன்னா அந்த அருமையான பெயரை சொன்னாலே நல்லது ஏன்னா ஒரு அப்புதிகள் அப்படி தானே செஞ்சு வந்தார் அதனால் அந்த பெயரை அந்த அப்புதிரிகள் செய்ததுனால இங்கே திருநாவுக்கரசனும் பேர் சந்தமுறை வரைந்தும் தாம் கண்டார் எல்லா இடத்திலையும் அமைத்தார் யார் என்ற அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்டரசனும் பெயரால் செப்பருஞ்சீர் அப்போது அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்கும் உள்ள சாலை குளம் காயன்றார் என்ன இது தண்ணீர் செய்தார் ஆனால் அவர் தம்பயிரில் அவங்க திருநாவுக்கரசன் மிகுந்த பற்றி கேட்குறது திருநாவுக்கரசர் தான் பேசுகிறது அங்கே யார் தெரியும் பாவம் அதனால் திருநாவுக்கரசு இந்த மாதிரி பாருங்கய்யா எல்லாம் தண்ணி திருநாவுக்கரசும் இங்கே நாங்கள் தண்ணி சாப்பிட வரவங்கன்னு நிச்சயமாக பார்த்தவனே அல்லவா குறைந்தது ஒரு நாலஞ்சு தரமாவது பார்த்துருப்பான் அவனுக்கும் புண்ணியம் ஆகவே தண்ணீர் குடிக்க வந்தவனுக்கு இந்த தண்ணீர் குடிப்பதோடு கூட அருள் தண்ணீரும் குடிச்சுட்டு போகிற இப்படி வச்சாரலாம் சாலை குளம் கால போற வழி குளம் கான்னா அவருக்குன்னு இருக்குற தோட்டம் சோலை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கு தண்ணீர் பந்தலில் மட்டுமல்லே என் துறைக்கு அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்தன்று நின்றவரை நோக்கி ஏன் இந்த மாதிரி இந்த பெயர் எழுதிருக்காரு இல்லை இவருக்கே ஏன்னா அது தன் பெயராக இருக்குதா அதனால ஏன் அப்படி எல்லாம் அறிவிச்சிருக்கா எங்கே பார்த்தா இந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் இல்லை நம்ம எத்தனையோ பதிகள் போயிருக்கிறோம் அங்கேலாம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஊரில் மட்டும் இப்படி வரும்போது தண்ணீர் பந்தல் இப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுயா இந்த தண்ணீர் பந்தல் வச்ச ஐயா வீடு எது எங்கே இருக்குது என்று கேட்டாராம் கேட்டப்படுது எவ்விடத்தார் எனவே என துண்டிய நூல் மாறுபெறும் இத்தொல்பதியார் அவர் இந்த ஊர் கார்டு தான் இல்லையா தொல்பதியார் மணியின் கண் சந்தனர் என வீட்டுக்கு போயிருக்கார் அந்த வீடாவது எங்க இருக்கு அந்த வீடு கூட ரொம்ப சில பேர் தண்ணி பண்ணி வாங்கிக்கூடியா அது யார் வச்சா என்ன செய்து எந்த ஊருக்காரு படிவா சொல்லிருக்காங்க அருமை கேட்டதற்கு அவர்கள் விடை கூடியதும் அருமை அப்படியாக இருக்கு அல்லவா இப்படி இருந்தோன்னு நனித்தந்தார் அவர் வீடு கூட ரொம்ப தொலைவில்லையா ரொம்ப பக்கம் தான் அங்ககண்டு முனிவரும் போய் அப்போது அடிகளால் தங்குமணி கடைத்தலை முன் சார்பாக உள்ளிருந்த திங்களூர் மறைத்தலைவர் செழுங்கடையில் வந்தடைந்தார் தங்கள் வீராந்தவர் ஒருவர் என கேட்டு நண்ணினார் பாருங்க எவ்வளவு அருமை சரி பக்கத்துல தானே இருக்குன்னு சொன்னோன்னே ஒரு பத்து அடியே இருக்குமா இருக்கு போய் இப்படி போய் அவர் வீட்டு அந்த மனைக்கு அப்படி முன்ன போயிருக்கிறார் இவர் அப்படி ஒரு போகும்போதே உள்ளிருந்த எப்பதானு போயிருக்காரு போன அப்படி எப்படி தப்பி திரும்பி பார்த்தவனே ஒரு அடியவர் இருக்காரு நாவுக்கரசர் மட்டுமே இல்லை அரியவர்கள் எவரோ அவர்களுக்கெல்லாம் அப்படி அன்பு செய்தவர் அதில் சிறப்பாக நாவுக்கரசர் செஞ்சிருக்கார் அதனால இது இப்படி இப்படிநீர அந்த கோலம் பார்த்த உடனே உள்ளே இருந்து பார்த்தவர் அப்படியே வந்துகிட்டு இருக்காராம் வந்து எவ்வளவு சேர்க்கலாரு சொல்றாரு பாருங்க நங்கள் வீரான் தமர் நன்னினார் நம்ம அதே நம்ம சிவனுடைய இருப்பா அது சொல்லிட்டு அவர் வந்தாராம் வந்த கடிதணிந்து பாகீசர் களல் திருநாவுக்கிருஷ்ணன் தெரியாது அதனால யாரெல்லாம் திருநீரு அந்த விடுதலாக அணிந்தார்களோ அவர்களை அந்த அடிய அடியோர்கள் அவர்களை கண்டா இறைவனுக்கு எப்படி மணங்குறமோ அது போல அருமையா அதனால வணங்கினாரா வணங்கி எந்த பாட்டு கடிதணிந்து வாகீசர் கடல் பணிய மற்றவர்தான் அவிபணியா முன்பணியும் அரசினதில் அந்தனனால் பாருங்க அவர் மன வணங்கினா இவன் இந்த நாமக்கரச அவரை வணங்கினா ஆனால் அரியவர் என்று சொன்னால் அந்த மாதிரி அவ்வளோ படிந்த உணர்வு அவர் வணங்க என்னாயிட்டு அரசு அந்தணனார் முடிவில் தவம் செய்தேன் கொள் முன்கொழியும் கருணைபுரி வடிவுடையார் என்மறியில் வந்தர் ஒளித்தந்தார் அப்படின்னு நல்ல வேலை பார்ப்பா ஏதோ தண்ணீர் பந்திடாமல் தண்ணி சாப்பிட்டுட்டு பல எத்தனையோ போவாங்க இந்த அறிவர் தண்ணியை சாப்பிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துருக்கார் என்றாம் சொல்லி மனமட்டும்டமுடியார் அடியு நீர் அணியும் அடியார்கு நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் நும் பேர் எழுதாதே வேறொரு வேர் முன்னெழுத வேண்டிய காரணம் இவர் பேர் அப்போதையும் தெரிஞ்சிருக்கு தண்ணீர் பந்தல் இவர் தான் தெரியுது எனவே தண்ணீர் பந்தல் யார் வச்சாங்களோ அவங்க பேர் தானே பெரும்பான் எழுதுவாங்க இயற்கைங்களா அப்படி இருக்கும்போது இவர் ஏன் அது ஏன் என் பேர் எழுதலைன்னு சொல்லலை வேறு ஒரு பேர் அச்ச பேர் தன் பெயர் இருந்தாலும் அது தன் என் பேர் எழுதியிருக்காருன்னு சொல்லக்கூடாது இல்லை வேறு ஒரு பேர் எழுதி அப்போதையும் அடியலார் அடைச்சாலை என்று திருநாவுக்கரசி வேண்டிய முன் எழுத வேண்டிய காரணம் கூறும் மொழிகொற்றவனார் கோதில் மொழியினர் குற்றம் இல்லாத சொல்லா வரும் வருமா இல்ல அதனால கோதில் மொழி என்றார் நிந்தமறை யோக கேளா நிலையடிந்த சிந்தையராய் நந்தருளி செய்திலீர் அவர் போந்துட்டு வேறொரு பேர்னு சொல்லாமல் இதே ஐயா உங்கள் பேர் எழுதாமல் அந்த நாவுக்கரசர் பேர் எழுத இதே என்று சொன்னால் அது தண்ணி தான் குறிக்கும் அதனால தான் அந்த தன் பேர்னு சொல்லக்கூடாதுங்கிறதா வேறொரு பேர்னு இவர் கேட்டார் அவருக்கு இந்த வேறொரு பேர் கேட்டவுடனே நல்லா அருமையாக திருநீரில் பூசி நல்லா வடிவில கழுத்தெல்லாம் உடுத்துடாக்கம்லாம் இருக்குது பார்த்தா நல்லா அடியவராக இருக்கார் இவரை போய் அவர் வேறொரு பேர்னு சொல்லுறாரு என்று சொல்லி கோபம் வந்துட்டது வந்தார்ம்முடையவர் நம்முடைய கடற் நயந்த திரு தொண்டாலே இம்மையிலும் பழைப்பதன என் போல் வாரம் தெளிய செம்மை பொடி திருநாவு கடசத்திருப்பயிரெழுத வெம்மை மொழி ஆண் கேட்க விளம்பிநீர் என விளம்பி நம்மை உடையவர் கடற் கடற்கீழ் நயந்த திரு தொண்டாலே இம்மையிலும் பழைப்பதன அல்ல பெருமானுக்கு அடிமையோடு இருப்பதோடு கூட அடியொரு இடத்துல மிகுந்த அடியார்க்கடியேன் அடியார்க்கடியேன் என்று சொல்லி அவர்களுக்கு அடிமையாகவும் இருப்பார் சொன்னதெல்லாம் செய்வாராம் அல்ல அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு அருமையான பெரியவரை போய் நீர் என்ன சொல்கிறீர் வேறொரு பேர் என சொன்னீங்க ஐயா என்ன அந்த திருநாவுக்கரசர் திருப்பெயர் எழுத பெம்மை மொழி ஆண் கேட்க விளம்பினீர் என விளம்பி அவரை போய் அயராறு அல்லது நம்ம வே வேண்டாதனு நினைக்கிறீங்களேயா இருக்கலாமா நம்முடைய திருக்குறளை மூன்றாவது ஆறு என்ன நீத்தார் என்ன நீத்தார் இந்த உலகியலை நீத்து வாடுகின்ற அடியும் நீத்தார் பெருமை பெருமை திருவள்ளுவர் இறைவன் பெருமையை முதல் அதிகாரத்தில் கூறியவர் இரண்டாம் அதிகாரத்திலே அவன் அருளால் வருகின்ற மழையை சொல்லி மூன்றாம் அதிகாரத்திலே அந்த அவனுடைய திருவுருளை பின்பற்றுகின்ற அடியவராக இருக்கிற யாரை நீத்தார் பெருமை சொல்லி அப்படிப்பட்ட ஞானிகளால் தான் அரனைப் பற்றி சொல்ல முடியும் என்று நான்காவதிகாரத்தில் அரண்வழி இருக்க சொல்லி ஐந்தாம் அதிகாரத்தில் இல்வாழ்க்கை தொடங்கின அருமையாக இருக்குது அதை வந்து மாத்தனை கையை ஒடிஞ்சு போடும் ஒடிஞ்சிடும் அல்லவா இந்த பிறகுலாம் பாட்டுவேன் ஆமாம் கை ஒடிஞ்சு இப்படி தான் இருப்பேன் ஆயுள் பூரா அதனால எவ்வளோ அருமையாக வயசாக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கலாம்னு பேசிட்டு போ குடிச்சு வராதுங்க அல்லவா ஆனால் நூலையே கருத்துறது பூவா அடி உ கேட்க நாதி எங்கேயாவது இருக்குதா ஒரு நாதியும் முருகா முருகா நீர் தாம் யார் எம்பும் எனக்கரசர் பெயர் உங்க பேருடா வேற ஒரு பேர் என்று சொன்னா அவருக்கு அவ்வளவு அப்படி இல்லா இருக்கு வேறொரு பேர் சொல்லியே நீ யார் தாயா எந்த ஒரு காரரியா எங்கேயாவது தீர் அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்ட உடனே திருமறையோர் அதுமுடிய திருநாவுக்கரசரவர் பெருமையறிந்து உரை செய்வார் பிற துறையில் நின்றேற அருள் பெரும் சூலையினால் அழிந்து சூளையினால் ஆட்கொள்ள அழிந்து இந்த தெருளு சிறுமையே ஞான எந்த திருநாவுக்கரசர் மேல அவருடைய அன்பை கொட்டி வச்சிருக்காரோ அதே திருநாவுக்கரசர் தெருளு உணர்வு இல்லாத சிறுமையே ஞான இந்த தவற்றினாலே நான் அது கட்டுப்பட்டு அந்த தவற்றினால் கொஞ்ச நேரம் குந்தியதுனால கொஞ்ச நாள் இடர்பாடு பண்ணி இடர்பாடாவுற்று பிறகு எதோ இந்த பே வைத்து கொண்டிருக்கிற நான் அரியன் நான் சொன்ன உடனே அவ்வளோதான் அற சரிய உரை செய்ய அப்போது அடிகள் தாம் கரகமல மிசை கொவிய கண் அடிவி பொழிந்துழிய அப்படி சொன்ன உடனே துடிச்சிட்ட அப்படியே கரக ஆனால் அப்படி கையெல்லாம் ரெண்டும் செரங்குவித்து போயிட்டு நல்ல தண்ணி தாரத்தாரையா அவர் தான் வந்தவொடனே பொழிந்தெழிய உரை குளரி அடியேன் அடியூ என்று சொல்றதுக்கு அவ்வளவு கடினப்படாதான் அடியேனுங்கிற சொல்லே வரமாட்டேங்கிறான் ஏ உரை குளரி உடம்பெல்லாம் உரோம புலகம் பொழிய தரையின் மிசை வீழ்ந்து அவர்தம் சரண கமலம் பூண்டார் அப்படியே சரணகமலம் என்ன என்ன சரணகமனம் தான் வரிசைப்பாக இருக்கிற தாமரைனு அர்த்தம் தாமரை பூண்டு கிடைத்திருவேன் சரணகமல் ஆலயத்துள் அரை நிமிஷ நேரமட்டில் தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவுவினையிலே ஜனித்த தமிழ் மிடியாண்மைக்கு முடிவேணும் கருணை புரியாதிருப்பது என் குறையும் வேலை சிற்பம் பெற்ற மரோனி கடகபுய மீதிரத்தின மணியனிபன் மாலசிச்ச குமழுமனமார்கடப்பும் அணிவோனி தருணம் இதா குருகா என்னை ஆட்கொள்ள வேண்டிய தருணம் எனக்கு இவ்வளவுதான்ப்பா இனிமேல் என்னால் இருக்க முடியாதப்பா என மிகுத்த கனமதுரு நீல் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தயணி சிவ ஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியவே உணித்தொழிதேன் வடிவேலா அருணதல பாதபத்னம் அனுதினமுமே துதிக்க அரிய தானளித்த மைவீலா அநேகமுற்ற பழனி அ ஏரகத்தின் அதிசயம் அநேகமுற்ற ரெண்டு பேரும் சொல்லியிருக்குது அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது அழகு திரு ஏரகத்தில் இந்த ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு திரு திருக்குறள் மட்டும் திருப்பூல தேர்ந்தெடுத்து போட்டதில் இந்த சரணகமலாலயத்தை என்பதே போட்டிருந்தோம் வாரியார் அதனால ஆறு படை வீட்டுங்க இருக்குப்பா அந்த ஆறு படை வீட்டுக்கு திருப்பூர் நெற்று பண்ணணும்னாங்க நெற்று பண்ணோம் ரொம்ப அருமையாக இருந்தது கடைசியில் அந்த அந்த அந்த ஆறு படை வீட்டுக்கு ஆறு திருப்போல் போட்டுட்டு கடைசியில் நிறைவு பண்ணும்போது அப்படி ஒரு திருப்பூள் வந்து இருக்க மாட்டேங்காவது அது எடுத்து போட்டார் மிருதரார்கொரு காலா ஜெய ஜெய சுரகேலா ஜெய ஜெய நிமலனார்கொரு பாலா ஜெய ஜெய ே அந்த பாடலை நிறையா வைத்து சின்ன புசம் திருப்புறம் ஆறு படை வீட்டுக்கும் ஆறு கைத்தலை நிறைய ஒன்று ஏழு இந்த வாழ்த்து ஒன்று எட்டு எட்டு இந்த நெற்று பண்ண சொன்னாங்க தந்தையார் அதனால நெற்று பண்ணும் இல்லைன்னா எங்கே பண்ண முடியும் ரொம்ப அருமையான பயன் சின்ன புசம் தினமும் சொல்லணும்ப்பா ஆறு படை வீட்டுக்கும் ஆறு போ திருப்போல் போட்டிருக்கார் கடைசியில் வாழ்த்தும் போட்டிருக்கார் படிக்கணும் என்னமோ திருவருள் ஆகவே இந்த வேறொரு பேர் எழுதினீங்கப்பா இதெல்லாம் கேட்டு எந்த எந்த எந்த பாட்டு தரையின்மிசை வீழ்ந்து அவர்தம் சரண கமலம் பூண்டாரு அப்படியே கீழே விழுந்து திருவடி அப்படியே வணங்கினாராம் மற்றவரை எதிர் வணங்கி எடுத்தருளே அவர் எழுந்திருக்கல அதனால அவரு கீழே அப்படியே தெருவடியில் இருந்ததுனால அப்படியே எடுத்து ஐயா எழுந்திருக்கியா எழுந்திருக்கியா எழுந்திருக்கியான்னு சொன்ன உடனே அப்படியே அவர் கண்ணுல தண்ணி தாழத்தா தர இவர் அந்த கை தூக்கும் போதே இவருக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டு அதனால இவரு கண்ணிறாழ தாழையாவிட அப்படி அவர் நிற்க இவரும் ஒளியும் ஒளியும் இந்த ஒளியும் ஒளியும் பாருங்க அதையே கொண்டிருக்கார் சேர்க்கல அப்படி வந்து சரண கமலம் பூண்டான் மற்றவரை எதிர்வணங்கி பாகீசர் எடுத்தருள மற்றவர்கள் அறநிதியும் பெற்றார் போல் அருமறையோர் முற்றவுளம் கழிகூற முன்னின்று கூத்தாடி உற்ற வெறுப்புடன் சூட ஓடினார் பாடினார் அப்புதிரிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நாம இதுவரைக்கும் நினைச்ச திருநாவுக்கரசர் நேராகவே நம்முடைய வீட்டுக்கு வந்து இப்படிதான் காட்சி கூட சொல்லிவிட்டிட்டு ஆஹ் திருநாவுக்கரசரே திருநாவுக்கரசர் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தாராம் மூண்ட பெரு மகிழ்ச்சியினால் முன் செய்வது அறியாதே ஈண்ட மனை ஈண்ட மனை அகத்தெய்தி இல்லவருக்கும் மக்களுக்கும் ஆண்ட அரசும் ஓகை உடைத்து அவர்தான் ஆர்வமுறை பூண்ட பெரும் சுற்றமெல்லாம் கொடுமீல புறப்பட்டார் அங்கே பக்கத்துலேயே பிறந்த பக்கத்துல அவ்வளவுதான் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு மணிப்பொழிகள் ரெண்டு மணிப்பொழிகள் என்று சொல்லாம போக கூடாதுல்ல எதற்கு போடேன்னு சொல்லல ரெண்டு மணிக்கு நேராக வீட்டுக்கு போனாரு என்ன என்ன பண்ற முன்னே குடிச்சு எல்லாம் எடுத்து விட்டுல ஆமா பாவா எங்க பெரிய தம்பி இங்க சின்ன தம்பி என்ன எல்லாம் வந்து சரியே வந்திருக்காருப்பா மக்கள் மட்டுமுள்ளார் அனைவரையும் கொண்டறிஞ்சி ஆ முனி வரை உள் எழு எழுந்தருள் வித்து அவர்தான் முன்விளக்கும் தங்கள் மேல் தெளித்துள்ளம் பூரித்தாரு அப்படியே இருக்காங்க வணங்கிட்டு அமர வைத்து கையில் ஒரு அருமையான பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் அந்த ரெண்டு திருவடியும் அதில் எடுத்து வச்சு நீங்க அந்த அபிஷேகம் பண்ணும்போது